தலைப்பு ஐம்பத்து இரண்டு பஞ்சாக்கரம் சமய பஞ்சாக்கரத்தின் தாற்பரியம் நான்கு மேற்படி அக்ஷரம் ஐந்து சிவாயநம இதற்கு தாற்பரியம் நான்காவன பூர்வம் பூர்வபூர்வம் உத்தரம் உத்தரோத்தரம் ஆக நான்கு இதில் பூர்வத்திற்கு அர்த்தம் சிவனை நமஸ்கரிக்கின்றேன் பூர்வபூர்வத்திற்கு தாற்பரியம் அனாதியில் மலமில்லாது எல்லாவுடைய சிவத்திற்கு என்னுடைய கரண உள்ளங்களை சமர்ப்பிக்கின்றேன் மற்ற இரண்டிற்கும் அர்த்தம் அனுபவத்தால் தெரியலாம் இதுபோல் மத சன்மார்க்கத்திற்கும் மேற்படி அக்ஷரமே அதற்கும் முன்போலவே நான்கு தாத்பரியம் உள்ளது அதில் பூர்வத்திற்கு தாற்பரியம் சி என்பது பதி வா என்பது சக்தி ய என்பது ஜீவன் ந என்பது திரோதை ம வென்பது மாமாயை ஆதலால் மாமாயை திரோதை நீங்கி ஜீவபோதமற்று அருள்வடிவாய் சிவமாவது பூர்வபூர்வத்தின் தாத்பரியம் சி என்பது எல்லா உடையது வா என்பது அபின்னமாகிய அருள் ய என்பது ஆன்ம ந என்பது சீவன் ம என்பது பசு ஆதலால் சுபத்தன்மை கெட்டு ஜீவபோதம் போய் ஆன்ம இயற்கை வடிவாய் சத்துவமயமாய் எல்லா உடையதுவாய் பூரணமாய் நிற்றல் ஒருவாறு அனுபவத்தில் பரவிந்து பரநாதம் பரத்திலும் அபரவிந்து அபரநாதம் பூர்வத்திலும் வழங்கும் இவ்வளவும் செப மூலமாய் கரணசுத்தி வந்து அக்ஷரம் உண்ணுதலை விட்டு அறிவாகிருதியாய் கருணையும் சிவமுமே பொருள் எனும்படி நிறர்க்கு முதர்துவாரமாம் மற்ற உத்தரத்தில் ஏமசித்தியும் உத்தரோத்தரத்தில் தேகசித்தியும் சொல்லும் இஃது மத சன்மார்க்க அனுஷ்டானம் இதுபோல் சமயத்திலும் தேகசித்தியும் ஏமசித்தியும் உல மேற்குறித்த சமய மதங்களின் விரிவு அனந்த கோடி அந்த சித்திகள் யாவும் அவ்வச்சமய மதங்களின் கர்த்தா மூர்த்தி தலைவன் தலைவி முதலியவர்கள் பதப்பிராப்தி வரையிலும் நிற்கும் ஆதலால் மேற்குறித்த இரண்டு சித்தியும் எக்காலத்தும் அழிவுராதிருப்பதாக சொல்லுவது சுத்த சன்மார்க்க பூர்வோத்தரம் ஏமசித்தி தேகசித்தி ஆகிய இவற்றை மேற்குறித்த சூக்கும பஞ்சாக்கரத்தில் சொல்லுவதற்கு பிரமாணம் சிவாயநமயென செம்பு பொன்னாயிடும் சிவாயநமயன சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒருநாளும் இல்லை ஆதலால் மேற்குறித்த அக்கரத்தை மகான்கள் குழுக்குறியாக வரிவடிவாய் சுட்டினார்கள் இதை அக அனுபவிகள் தத்துவங்களை அறிந்து அணுசந்தானம் செய்வார்கள் சாதகிகளுக்கு நாவினால் உண்ணி கரணம் ஓய்ந்தால் தத்துவ அணுசந்தானம் செய்யக்கூடும் உலகிகள் நாவினால் உண்ண தங்கள் மனோரதம் சித்திக்கும் வகரவித்தையுடையவர்கள் மேற்படி அக்கரத்தின் உண்மையை பௌதிகம் லோகம் ஔஷதி லவணம் முதலியவற்றில் சேர்த்து வகரத்தை முடிப்பார்கள் தகரவித்தையுடையவர்கள் அதுபோலவே அமைத்துக்கொண்டு தேகத்தை நீடிக்கச் செய்வார்கள் ஆதலால் மேற்குறித்த அக்கரங்கள் பரிபாஷை இதனது உண்மையாவும் சுத்த சன்மார்க்க சகஜ சாத்திய ஞானானுபவிக்கு விளங்கும் சிவசிந்தனை ஓம் சிவாய நம என்று சதா சிந்தித்து வேண்டும் இவ்வுலகம் அருட்சக்தி பொருட்சக்தி கிரியாசக்தி யோகசக்தி ஞானசக்தி மயமாக இருப்பதாக பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும் யோகம் செய்ய வேண்டுவதில்லை அதில் அழுந்திவிட்டால் மீளுவது கஷ்டம் சதா சிவக்கலப்பாய் கிடந்தாலும் மீளுதல் அருமை மூடமுண்டாக்கும் உண்மை ஓம் என்னும் எழுத்து பிரணவம் என்று சொல்லப்படும் படைத் படைத்தளித்து அழிக்கவல்ல தலைவன் என்பதே அந்த ஓங்காரத்தின் பொருள்